الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم اما بعد قال الله تعالى بعداذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اطيعوا امين لله شهداء بالقسط ولا يجري منكم شنان او منا لا الله تعدلو يعني لواب اقرب للتقوى صدق الله العظيم சிறப்புமிக்க இந்த அரிய விழாவின் தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் உலவாக்கல் மக்களே பெரியவர்களே நண்பர்களே சரித்திரத்திலே மறந்து போன மரக்கடிக்கப்பட்டு போன நம்முடைய வரலாறை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து வரலாறை இதற்கு முன்னாலே நம்முடைய முன்னோர்கள் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார்களோ அதே போன்று நாட்டுப்பற்றை மீண்டும் நாம் நிரூபிப்பதற்காக நம்மால் என்ன முடியும் நாட்டுப்பற்றை நிரூபிப்பதற்காக இன்றும் இந்த நாடு நம்முடையது இந்த தேசம் நம்முடையது இந்த மண் நம்முடையது இந்த காற்று நம்முடையது நமக்கு சொந்தமானது நம்மை பார்த்து அந்நியர்கள் சொல்லுகிற உரிமை எந்த அந்நியருக்கும் கிடையாது எந்த அடுத்தவருக்கும் கிடையாது நீட்டக்கூடாது அதே போல இந்த நாட்டிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அது யாரையாவது பாதிக்கும் என்று சொன்னால் அது சுதந்திரம் அல்ல அவர்கள் தங்களுக்கு கற்பித்துக் தந்திரம் சுதந்திரம் அல்ல தந்திரம் எனவே அத்தகையத்திற்குட்பட்டவர்கள் அல்ல நாங்கள் அத்தகைய என்பதை காண்பிக்கவும் இஸ்லாமியர்கள் நம்முடைய வணக்க ஸ்தலத்தால் நோக்கு காபாவிற்கு சொந்தக்காரர்கள் ஆனால் மண்ணால் இந்தியாவுக்கு சொந்தக்காரர்கள் இந்தியா எங்களுக்கு சொந்தம் நாங்கள் இந்தியாவுக்கு சொந்தம் இந்தியா எங்களுக்கு சொந்தம் எங்கள் மார்க்கம் தானே இஸ்லாம் எங்கள் மார்க்கம் தான் இஸ்லாம் எங்களுடைய இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து அறுபது ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்னுடைய மூணாவது வயது முடிந்த பொழுது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நான் அருமை நாட்டிலே தான் ஆனால் இந்த உலகத்திற்கு சுதந்திரத்தை முகமது ஐரோப்பா அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படவே இல்லை ஆஸ்திரேலியா உருவத்திலேயே இல்லை உலகமே இந்த சின்ன ஆப்பிரிக்காவும் ஆப்பிரிக்கா கண்டமும் ஆசியா கண்டமும் தான் இருந்தது இந்த நேரத்திலே எப்படி வாழுவது என்று கூட தெரியாமல் ஒன்று அடிமைகள் நீங்கள் இறைவனுடைய அடிமையாக இருங்கள் உங்களுக்கிடையே சகோதராக இருங்கள் உங்களுக்கிடையே யாருக்கும் யாரும் அடிமை இல்லை என்று போதித்தவர்கள் முகமது இஸ்லாம் அன்றே சுதந்திரத்தை போதித்துவிட்டது ஆனாலும் கூட இந்தியாவுக்கு சுதந்திரம் இந்தியாவில இருப்பவர்களுக்கு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உருவானதா என்று பார்த்தால் உருவாகவே இல்லை இன்றைக்கு கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு கூட நாம் மனதாலே யாருக்கோ அடிமைப்பட்டுத்தான் கிடக்கிறோம் ஐரோப்பியர்கள் போனார்களே தவிர அவருடைய கலாச்சாரத்தை நாம் போகச் சொல்லவில்லை வெளியேறினார்கள் ஆனால் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது மொழி ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்தியாவிலே ஆங்கிலம் தான் என்ன சோதர்களே ரயில்வே டிக்கெட் எல்லாம் இருக்கு இங்கிலீஷ்கார மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியாதான் மருந்து அந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்தா இருக்கு காலாவதியான மருந்து படிக்காத எக்ஸ்பைர்ட் ஆயிருவான் படிக்க தெரிய வேண்டாமா பொறியாளர் என்ன பொறிய மட்டும் கடவை சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும் பொறியோட கடலை சேர்ந்த சௌகரிய சோதரிகளை இப்படி நாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து வளர்க்கப்பட்டு விட்டோம் அடிமையாக இருந்தோம் கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்கிறோம் ஐரோப்பியர்களுக்கு அடிமை தலை தலையை விட்டு நீங்க வேண்டும் என்று போவித்த ஒரு குணம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் இருந்துதான் வந்தது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு வந்திருக்க முடியாது வருவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் அல்பாப் புத்தி உடையவர்களுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது இதுவெல்லாம் சொன்னதே குரான் சிந்திக்க வேண்டும் என்று தூண்டியதே குரான் நீங்கள் வெறும் சிந்திக்காதவர்களாக யாருக்கோ அடிமையர்களாக வைத்தால் வைத்தால் சுமக்க போட்டால் நீங்கள் யிற்றி போல படைக்கவில்லை வயிறப்பொப்பை சோறு குடும் கேட்குது அறிவு குடும் கேக்கிறது கொஞ்சம் அறிவு குறைஞ்ச உடனே படியுங்கள் சுருக்கமாக தெளிவாக தெரிந்துவிடும் ஆனால் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதே நம்மவர்களுக்கு இல்லை என்றே சொல்லலாம் நூறு ஜவுளி கடைக்கு மத்தியில ஒரே ஒரு புஸ்தக கடை இருக்கும் நூறு ஜவுளிக்கடை ஐம்பது நகைக்கடை இருபது செருப்பு கடை இதுக்கு மனிதனை அறியாமல் விபச்சாரத்தை தூண்டுகிற முன்னோடிகள் முன்னோட உலகத்திலே வியாதிகள் பெறுகிறது இல்லையா இல்லையா கலாச்சாரம் தான் இந்தியாவில் நீங்கள் சத்தீஸ்கர் பக்கமாக போய் பார்த்தால் தெரியும் முஸ்லிம் அல்லாத பெண்கள் கூட முக்காடு அறிந்திருப்பார்கள் அறிந்திருப்பார்கள் அழிந்திருப்பார்கள் முகலாயருடைய காலத்திலே வைத்தியர்கள் நாடி பார்க்க வரும்போது வைத்தியர்கள் நாடி பார்க்க வரும்போது அரசு பெண்களுக்கு நாடி பார்ப்பதாக அரச குழப்பெண்கள் வெளியே வரமாட்டார்கள் அந்நியை பார்க்க மாட்டார்கள் வைத்தியர் வைத்தியம் மட்டும்தானா பாக்கிறாரு வைத்தியர் பார்த்தது பார்க்க வேண்டியது வருது இதுதான் நிலை பத்திரிகை பயிரங்கமா வருது ஆனால் அன்று வைத்தியர்கள் அந்த அரசியலை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படாத காரணத்தினாலே அவர்களுடைய நாடியை எப்படி பார்ப்பது அந்த நாடி பார்ப்பதற்கு வெளியே அமர்ந்து கொண்டு அவர்களுடைய கைகளிலே பட்டு நூலை கட்டி அந்த பட்டு நூல் அதை அந்த நுனியை பிடித்து இந்த நாடியை பார்த்து என்ன திறமை பார்த்தீர்களா வைத்தியர்களுக்கு இப்ப நாடி இல்ல கட்டி பிடிச்சு பார்த்தா கூட உடல்ல என்ன ஒரு கைய புடிச்சு பார்த்தா இல்ல கட்டி தெரியாது வைத்தியது வெளியே போறதுக்கு வைத்து வலினு சொல்லி டாக்டர் போறது வைத்து வலிந்தா அவர் ஒத்துப்பாரு அவரு அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் சரி மருந்து எழுதுவாரு மருந்து எழுதும் சார் முழக்கால கொஞ்சம் வலி இன்னும் அந்த புறத்தில் இருக்கிற அரசியலுக்கு நாடி பார்ப்பது பற்றுமூலை கையிலே கட்டி மறுநுணையை பிடித்து நாடி பார்த்தார்கள் முக்காடு போட்டுக் கொண்டு போகிறார்கள் ஆனால் நம்முடைய முஸ்லிம் பெண்கள் அதை எங்கேயோ தொலைத்து விட்டார்கள் தொலைக்காட்சி பெட்டியிலே உட்கார்ந்து அருவி தொலைத்தது மட்டுமல்ல ஈமானையும் தொலைத்து விட்டார்கள் எனவே இந்தியாவுக்கு எட்டு இடங்களிலே தன்னுடைய நிறுவினான் பிரிக்கலாம் உட்பிரிவுகள் நாற்பது வகை இருக்கிறது சொல்ல நேரம் இல்லை தேவையும் இல்லை அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் அது ஒரு மாதிரி ஆப்பிரிக்கர்கள் அது ஒரு மாதிரி ஆசியா கண்டத்தில் அது ஒரு மாதிரி இந்த பக்கம் போனால் இந்தோனேஷியா இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் முயற்சி பண்றாங்க இந்தியர்கள் தமிழ்நாட்டிலே இருப்பவர்கள் தங்களை வெள்ளையாக்குறதுக்கு முயற்சி பண்றார்களோ அதை விட மடங்கு ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் இருப்பவர்கள் தங்களை கொஞ்சம் கருப்பாக்க நல்லார்கள் முயற்சி பண்றாங்க அவர்களுடைய குணங்களும் அப்படி ஆப்பிரிக்க ஆசிய கண்டத்தினுடைய குணம் இன்னொரு மாதிரி இது போன்று இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் வரும் பொழுது கண்ணோடு வந்தார்கள் இங்கே சூழ்ச்சி செய்து செய்து நீங்கள் இந்த புத்தகத்திலே படிப்பீர்கள் எனக்கு முன்னாலே சொன்ன மோதான மன்சூர் சாஹிப் அவர்கள் ஏறக்குறைய வரலாற்று சுருக்கங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் எனவே அது விரிவாக தேவையில்லை குஞ்சாலி மறைக்கார் சும்மா இருக்கவில்லை மூன்று தலைமுறை போராடினார் அவர் எப்படி மறைக்கார மலையாள நாட்டிலே மறைக்காயர் எப்படி வந்தார் இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் மறைக்காயர் என்பவர்கள் இங்கே பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலே இருக்கிறார்கள் சில பேர் அங்கிருந்து குடிபேர்ந்து வந்தவர்கள் திருச்சியிலே திண்டுக்கல்லிலே திருநெல்வேலியிலே மறைக்காதார்கள் இருக்கிறார்கள் ால் கட்டியவர்கள் அல்லது மரக்களம் செல்வந்தராக இருந்த அவர் அங்கிருந்த அரசனுடனே சேர்ந்து கொண்டு இந்த போர்த்துகீசியர்களை வாஸ்கோடாவையும் அவர்களுடனே சேர்ந்து வந்தவர்களையும் துரத்தி அடிப்பதற்கு அவர் பட்டுப்பாடு கொஞ்சம் அல்ல அதுதான் இந்திய சுதந்திர யுத்தத்தினுடைய முதல் பாகம் அந்த பாகங்கள் எல்லாம் எழுதப்படுவதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து காந்தியடிகளுக்கு முன்னாலே கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே காங்கிரஸ் ஆரம்பிக்கப்படுகிறது இல்லையா அங்கிருந்துதான் சுதந்திரமே ஆரம்பிக்கிறதா சுதந்திர யுத்த சுதந்திர போராட்டமே ஆரம்பிக்கிறதா வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னாலேயே சுதந்திர போராட்டம் என்பது முகலாய்கள் வந்தார்களோ அப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள் அதை பார்க்க முடியாது அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அவன் கள்ளி வந்து இறங்கியவன் கள்ளிக்கோட்டையோடு இருக்கவில்லை வங்காளம் வரைக்கும் வந்தான் அவருடைய வம்சா வெளியீரர்கள் வெறும் அவரே அவன் போர்த்துகீஸ் மட்டும் வரவில்லை நம்ம நாடே அடிமை தளத்தடையிலே சுகம் கண்ட நாடு அடிமையா இருக்கிறது சுகம் என்னன்னா சோறு போடுவார் சாப்பிட்டா படுத்திருக்கலாம் சொன்ன செஞ்சு விட்டா அப்படியே சும்மா இருக்கலாம் சும்மா இருப்பது சுகம் என்ற கொள்கையுடையவர்கள் நம்ம ஏராளமான பேர் இருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வேண்டும் அதுவெல்லாம் அச்சிருக்கிறவர்கள் மனிதர்களே என்ற அவர்களை மனிதர்கள் தான் அவர்களை கணக்கிட முடியாது இந்த சாதாரண சுபாவம் மனிதர்களுக்கு மட்டுமில்லை மற்ற ஜீவராசிகளுக்கு கூட இருக்கும் எனவே அடிவித்தடையாக இருந்தவர்களுக்கு சுதந்திரம் அறிமுகப்படுத்தப்படாதத்தினாலே இந்த போர்ச்சுகேஸ் ஒரு பக்கம் இந்தியாவை அங்கே அங்கே கம்பெனிகளை நிறுவினார்கள் டச்சு அங்கே வந்து அவர்கள் கம்பி நிறுவினார்கள் பிரான்சு கார்கள் அவர்களுடைய நிறுவினார்கள் இங்கே கூட பாண்டிச்சேரி இருந்தது இல்லையா இப்பொழுதும் பாண்டிச்சேரி சமீப அவர்கள் சுதந்திரம் ஆனால் இன்றைக்கும் பாண்டிச்சேரி அவர்களுக்கு செல்லப்பில்லை நான் பிரான்ஸ் போய் இருக்கும் போது அங்கே பார்த்தேன் ஏராளமான காரைக்கால் பாண்டிச்சேரி காரணம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த நாடு அந்த நாட்டு பிரஜா உரிமை கொடுக்கிறது அந்த காரணத்தினாலே அவர்களுக்கு ஏராளமான சம்பளம் சும்மா கிடைக்கிறது சாதாரண வேலைக்கு பெரிய சம்பளம் கொடுக்கிறார்கள் பிறகு அவர்கள் வேலை செய்ய முடியாத நிலையில் வந்து விட்டு ரிட்டையர் ஆகி இந்தியாவுக்கு வந்துவிட்டால் அவர்கள் காரைக்கால் பாண்டிச்சேரியிலே கூடியிருந்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய வம்சாவளியருக்கும் சேர்த்து அங்கே இருந்து பிரான்சில் இருந்து அவர்களுக்கு இங்கே படம் வந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் இன்றும் கூட செல்லப்பிள்ளையாக கருதுகிறார்கள் ஆட்சியை கடைசியாக வந்ததுதான் வருகிறது அவருடைய மூதாதையர்கள் இருந்தவர்கள் வழியாக துரத்தி அடிக்கப்பட்டு வந்தவர் எனவேதான் மங்கோலியர்கள் பெயர் தான் காலம் கால போக்கில சுருக்கப்பட்டு முகலாயர்கள் என்று ஆகிவிட்டது ஆனா பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா முகலாயர்கள் சொல்ல வேண்டியதான முகலாயர்கள் இதுவரைக்கும் யாராவது கேட்டுக்கிறாங்களா நானும் முப்பத்தி அஞ்சு வருஷம் பாடம் ஓதி கொடுத்திருக்கிறேன் எந்த பையனும் கேட்கிறேன் முகலாயர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்ல போனா ஜலாலயனுக்கு பேர் ஜலாலயு ஏன் சொல்றாங்கன்னு கூட தெரியாது பைதாவீய சொன்ன பைதாவிட முட்டை தினம் முட்டை போடுறதனால சக்கனோடு முட்டை போடுறாங்க இல்ல அதனால பைதோ பைதானா முட்டைதர்த பைததா அதனால பைதாவிட முட்டை சாப்பிடுறதனால மதுசாலை வார்த்தை ஒருநாள் முட்டை போடுறாங்க அதனால பைதாவிக்கு பைதாவீட் பேர் முட்டை கிதம் சகோதரர்களே கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஞானம் ஞானமில்லை இது சாதாரண அறிவு ஏன் என்ற கேள்வி இல்லாமல அறிவேன்பது பிறப்பதே இல்லை எதை எடுத்தாலும் ஏன் என்று கேட்க வேண்டும் கேட்கவும் இல்ல வர்கள அதாவது சொல்ல போனால் அவர்களுக்கு ஒரு கரு கரு உருவாக வேண்டும் கருத்துக்கள் உருவாக அந்த கருத்துக்கள் உருவாகாமல் கருத்தடை செய்யப்பட்டவர்கள் கருத்தடை செய்யப்பட்டவர்கள் நமக்கு கருத்து உருவாகாது பாபர் அங்கிருந்து வந்தார் மங்கோலியாவில் இருந்து பாபர் அந்த மங்கோலியர்கள் என்ற வார்த்தை தான் இந்தியாவுக்கு வந்தவர்களுக்கு அது வாயிலே வராத காரணத்தினாலே அது ஆங்கிலேயர்கள் சொல்ல முடியாத காரணத்தினாலே முகநாயர்கள் என்றும் அல்ல தமிழர்களுக்கு சொல்ல முடியாத காரணத்தினாலே முகநாயர்கள் என்றும் அந்த பேர் மாறிவிட்டது தஞ்சாவூர் ஜில்லாலே அடியக்கா மங்கலம் என்னடா ஒரு ஊருக்கு அடி அக்கா மங்களம்ட பேர் இருப்பா ஆனா மங்களம் வயி அக்காந்து வையி தங்கச்சி வயி ஆத்தூர் வயி மேலூரு வயி கீழூரு வயி திண்டுக்கல் வையி திருச்சி வையி அதாவது அக்கா மங்களம் அப்படின்னு என்னன்னு கேட்டா ஒரு இங்கிலீஷ்காரன் அந்த வழியா போனான் ஒரு பொம்பளை அந்த வழியா போய்கிட்டு இந்த ஊரு பேரு என்ன இந்த வந்துருச்சு என்ன பேருன்னு கேட்டானா என்ன பொங்கலை அடியக்கா மங்களம் ஊருக்கு பேருக்கிட்டா இது கதையோ கட்டு கதையோ தெரியாது எப்படியும் இருக்கலாம் பாபர் என்ற வார்த்தைக்கு புழு என்று அர்த்தம் பதினோரு வயதிலே ஆட்சி பிடித்தார் கொஞ்சம் ஆயிரம் ஆனா அந்த காலத்துல படிப்பு எங்க படிச்சோம் சும்மா இருக்கு அதுக்கு இப்ப என்ன சொல்றாங்க ஸ்கூல் பேக் அந்த பேக்கேஜ்னு சொல்றாங்க நிறைய விற்கறாங்க அந்த காலத்துல இருக்கு புத்தக பையி ஒரு சிலேட் இருக்கும் அதுக்குள்ள அதுக்கு பேரு கிரிக்கெட் மட்டை மாதிரி புத்தக மட்டை அந்த பைக்கு பேரு புத்தக மட்டை இது உடல்ல அப்டா எங்கப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியல என்னத்துக்கு மட்டைன்னு பேர் வச்சாங்களோ தெரியல நம்மளு மட்டை யாவே போய்டோம் அது எடுத்துட்டு போய் எங்கயாது அது கல்லகடி வச்சிட்டு அந்த தொட்டு விளையாட வேண்டியதா அந்த கங்கட்டி விளையாட வேண்டியதா இதுதான் நம்ம பிடிச்சபடி சோதரன் பதினோரு வயதிலே பாபல் ஆப்கானி காடுகளை சுற்றித் பிறகுதான் அவரை அவரை சரித்திரத்தினுடைய முக்கியமான ஒரு பாகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் இங்கே வர வைக்கப்படுகிறார் பிற்காலத்திலே நாதிரலி ஷா இங்கே வந்தார் கொள்ளைய போனார் முன்னூத்தி வருஷம் முராயர்கள் சேர்த்து வைத்திருந்த கோடான கோடி சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டு போனார் சிம்பாசன செங்கோட்டையில் தங்கங்கள் முத்துக்கள் மாணிக்கங்கள் கோடை நகங்கள் கண்ணினை கூட பார்த்ததில்லை அவைகள் பதிக்கப்பட்ட அந்த தக்தூ அவர்களிடத்தில் இருந்த பெருஞ்செல்வத்தின் காரணத்தினால அந்த தக்தை தாவூஸ் அமைத்திருந்தார் அதையெல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போனார் அவர்கள் எல்லாம் தானாக வரவில்லை உங்களை சண்டையின் போதுன்னர்கள் இருந்தார்கள் மூவாயிரம் துணைநிலை மன்னர்கள் இருப்பார்கள் இவர்கள் தங்களுக்குள் போட்டுக் கொண்ட சண்டையின் காரணத்தினாலே எப்படி ஆட்சி செய்வதென்றும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாகரீகம் இருந்த காரணத்தினாலே அவர்கள் முஸ்லிம்கள் கொஞ்சம் நாகரீகம் தெரிந்திருந்தாலே அவர்களை அழைத்தார்கள் அவர்கள் வந்தார்கள் பெற்றார்கள் சரி வென்ற பிறகு கூட உன்ன இதை இந்தியாவுக்கு வந்த முகலாய மன்னர்கள் யாரும் தாங்களாக வரலே நீங்கள் கூப்பிட்டீர்கள் வந்தார்கள் இங்கே வந்துதான் ஆட்சி என்றால் என்ன என்பதை இங்கே அறிமுகப்படுத்தினார்கள் என்ன ார்கள்டுவது மரங்களை நடுவது பொது பொது கழிப்பறைகள் கட்டுவது இதையெல்லாம் முதலமை மன்னர்கள் தான் அறிமுகப்படுத்தினார்கள் அதற்கு முன்னால இந்திய சரித்திரத்திலே யாருமே காட்ட முடியாது இந்தியாவுக்கு சரித்திரம் ஏறக்குறையத்திலிருந்து இருக்கிறது சேரசோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் என்ன துறைக்கு முன்னே இருந்தே இருந்தது பிறப்பதற்கு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே சேரசோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் தமிழகத்திலே சொல்லப்படுகிறது அது எந்த வரலாறு எவ்வளவு வரை உண்மை என்பது தெரியாது ஆனால் அது கிமு மூணாயிரம் வரலாரே இல்லை என்று ஒரு நாட்டுக்கு பஞ்சாயத்து எப்படி இருக்க வேண்டும் ஆளுநர்கள் எப்படி இருக்க வேண்டும் அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் சபை எப்படி இருக்க வேண்டும் சபையில பேசுவது எப்படி இருக்க வேண்டும் மந்திரர்கள் எப்படி இருக்க வேண்டும் மந்திரி பிரதானிகள் எப்படி இருக்க வேண்டும் அங்கத்தினர்கள் எப்படி இருக்க வேண்டும் கோட்டை எப்படி இருக்க வேண்டும் கொத்தகம் எப்படி இருக்க வேண்டும் அரண்மனை பாபர் என்றாலே புலி என்று பெயர் அவர் ஆண்டு ஆட்சி இருக்கிறதே சாதாரணமான ஆட்சி இல்லை அதனுடைய வரலாறு நீங்கள் புத்தகங்கள் படிக்க வேண்டும் நான் சொன்ன நாம் எத்தனை கடை கடையிலேயே ஜவுளி கடையில ஒரு நூறு ஜவுளி பத்து செருப்பு கடை இருக்கும் அந்த புத்தக என்ன போதும் வேற வினையே வேண்டியதில்லை ஏராளமான அநாகரிகமான காரியங்கள் காட்டு விதாண்டித்தனமான காரியங்கள் இங்கேயாவது அறிவார்ந்த புத்தகங்கள் பாருங்க இந்த புருஷமாக்கத்தில் நான் வந்து தேடி இருக்கிற புத்தகம் ஒரே ஒரு கடை அங்கிருக்குறதுல டைம் பாஸ் அதோட மனதுக்கு கேடு இப்படிப்பட்ட புத்தகங்கள் தான் இன்றைய தினப்பத்திரிகை கூட செய்தி பத்திரிகையா இருக்கவில்லை செய்தி பத்திரிகா இருக்கவில்லை அதிலே கலந்து கலந்து போடணும் விளம்பரங்கள் அந்த விளம்பரங்களிலே இவைகள் போட்டால் தான் விற்பனையாகவே காசு வாங்கி படிக்கிறார் பாபருக்கு பிறகு வந்தவர்கள் குமாயுன் வந்தார் ஷாஜகான் வந்தார் ஆரம்பீர் வந்தார் இப்படி மன்னர்கள் பெரிய பெரிய மன்னர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் அப்பர் வந்தார் அக்பரை பற்றி சரித்திரமே புகழு அக்பருக்கும்லங்கைய வேறுபாடு நாற்பது வருஷ காலம் எழுத முகலாய மன்னர் அக்பர் எழுத படிக்க தெரியாதவர் நமக்கெல்லாம் இந்த காலத்துல எழுத படிக்க தெரியனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம் ஆனா எழுதப்படிக்கு தெரியறதுக்கு பேர் கல்வி மனுஷனுக்கு மூலையில் இருக்கிறது பேர் அறிவு கல்வி வேற அறிவு வேற அவசியம் அறிவு கூட வரலாம் அக்பர்கது ஆயின அக்பரி அக்பருடைய அதாவது நாட்டு நடப்பு விதிகள் என்று எழுதப்பட்ட அவருடைய மந்திரி பிரதானியில் ஒருவராக இருந்தவர் எழுதிய அக்பரி இதுபோன்ற இன்னும் மற்ற கிதாவுகள் எல்லாம் இன்றைக்கும் அது பாரசியிலே இருக்கிறது ஒரு நாட்டை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு இந்து இந்த பல தரப்பார்களும் பலவிதமான மசாலாக்களை அதாவது சமயத்துக்கு ஏற்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப வளைத்து கொடுத்த மசலாக்களை வளைத்துக் கொடுத்த காரணத்தினாலே அக்பர் தீனையிலாகி ஒன்றை உண்டு தலைப்பட்டு விட்டார் அவர் நிர்பந்தத்தின் காரணமாக தலைப்பட்டு விட்டார் சூழ்நிலை நிர்பந்தம் அவரை அப்படி செய்ய சொன்னது அந்த காரணத்தினாலே அவர் இஸ்லாமும் வேண்டாம் கிறிஸ்தவம் வேண்டாம் இந்து மதமும் வேண்டாம் நான் ஒரு புது மதம் இது தொகை நடக்கும் பொங்கல் வரும் மூளை சேர்த்து ஒரு தீன் உண்டாக்குறேன் சொன்னார் அவர் சூழ்நிலை கைதி அவர் அரசராக இருந்தார் சூழ்நிலையால் நிர்பந்திக்கப்பட்டார் சரி அதற்கு பிறகு பெரிய மூலாயிரம் ஆட்சி தொடர்கிறது இந்த தொடர்களுக்கு மத்தியிலே நம்முடைய உளமாக்கல் நம்முடைய முன்னோர்கள் உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னாலே இருக்கிறார்கள் பின்னாலே இருக்கிறார்கள் எதிரிலும் இருக்கிறார்கள் இடப்பக்கம் வளப்பக்கம் இருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த நாட்டின் மீது கொட்ட அவர்கள் பாடுபட்டார்கள் அதற்காக வேலை செய்தார்கள் ஆனால் அவர்கள் கைது செய்யப்படுகிற அளவுக்கு எதையும் செய்யவில்லை ஆனால் அவர்கள் கூட காலையில் போயிட்டு சாயந்திரம் வந்து சோறு கிடைக்கும் ஏதாவது நடத்தனா தர்ணா நடத்தினா ரோட்ல உட்காந்துக்க வேண்டியது எ எல்லாத்தையும் ஏத்து ஒரு வாகனத்துல ஏத்து ஏத்துட்டு போய் அங்க கொஞ்ச நேரம் எங்காவதுல எங்கயாவது கொண்டு உட்கார வச்சுட்டு ஒரு டிவி மண்ணு வாங்கி கொடுத்து சரி சாயந்தரம் போப்பார் கைது செய்து மாலையில விடுதலை செய்யப்பட்டார் இதுக்கு கூட நாம தயார் இல்லை இதுக்கு கூட நாம தயார் இல்லை நான் போயிட்டு இருந்தேன் சொல்ல உங்களை ஜெயிலுக்கு போயிட்டாங்களே முதல்ல பொஞ்சாதி தான் சொல்றது நமக்கு வேத அதுதான் வேத சொன்னா அதெல்லாம் சொன்னதுக்கு மேல வெளியதா சத்தம் கேட்குது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி அப்படி ஒரு தவிர வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சா பொம்பளை இருந்தாங்க ஆனா கதவு தோற வெளியேட்டாங்க ஏன் ஆம்பளை கூப்பிடு ஆம்பளை கூப்பிடு பொம் புரிசை படுத்திருந்தவர் இவரு ஓடி வர்றாரு ஆம்பளை கூப்பிடு ஆம்பளை கூப்பிடு வருடங்கள் இதே போலி என்று நினைக்கிறேன் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறார் அவர் செய்த சில காரியங்களை பற்றி என கேள்வி கேட்கப்படுகிறது பிரிட்டிஷாருடன் போராடுவது மார்க்கடமைக்கு போராடுவது என்றால் கூடாது இவ ஜிஹா போலீசுக்கு ஒரு மாதிரியான பார்வை நம்ம மேலப்பட்டோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்றது இல்லை சில வார்த்தைகளை தவறா போச்சு உபயோகிக்கிறதுல என்கிட்ட ஒரு பெரிய வீடு இருக்குதுங்க இன்னொரு நான் சொன்னா நல்லா இல்லை சிறியன்னு சொல்லணும் சிறியன்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா அந்த வார்த்தையை கடுத்து துளைச்சுட்டானு எத்தனைய வார்த்தைகள்